தலைப்பு நிலை ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போல எப்பொழுது வேண்டுமானாலும் தரையில் சாய்ந்துவிடும் எப்பொழுதும் எளிதாக இருந்தால் தரணியில் தலை நிமிர்ந்து வாழலாம் அன்புடன் நட்டினையின் கவிதைச் புத்தூர் ஜி ரேவத்